सचिदनन्दरूपाये, सचिदनन्दरूपाये, नमो वेदांत वेद्याय गुरवे बुद्धि வேதாந்திசிணே கிருஷ்ணாயலோக்கம் வேதாஜாஸே முனி சகசிரமூர் புருஷோத்தமசிரே நோ சகசிரம் நருச்சியத்தை ஜன்மராதிஷாத் உபவ கஷோணோரேஸ்வர கரம் காரணம் கத்தி கனோ உத்வா க்ஷோபணா சொர்க்காலே இதுதான் ரொம்ப முக்கியமாக ஒரு விசாரத்துக்குள்ள விஷயமாக இருக்குது விசாரம்னா ரொம்ப சிம்பிள் தான் அது ஆஹ பிரகிருதி புருஷம் செ பிரவிஷ்ய க்ஷோபயமாச இது க்ஷோபணா சாதாரணமாக புருஷம் வந்து சைத்தன்யத்தை குறிக்கும் பிரகிரு சப்தம் மாயையை குறிக்கும் இங்கே வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் வேதாந்தத்தில் குறிப்பாக நம்ம அத்வைத சித்தாந்தப்படி பார்க்குற போது விவர்த்த காரணம் நிமித்த காரணம் உபாதான காரணம் நிமித்த காரணம் விவர்த்தோபாதான காரணம் பரிணாமி உபாதான காரணம் நிமித்த காரணம் மூணும் பார்க்க வேண்டியிருக்கு இந்த விவரத்த காரணங்கிறது நான் பல முறை சொல்லியிருக்கேன் பாம்பு மாதிரி அதுக்கு தான் விவரத்த காரணம்னு பேர் கயிறு கயிறு ஒன்றும் கயிறு பாம்பாக மாறுறது கிடையாது கயிறு கயிறாக தான் இருக்குது அறியாமையினால் பாம்பை அதில் கற்பனை பண்ணுறோம் அது மாதிரி பிரம்மம் ஒன்று தான் இருக்குது மாயா சக்தியினால் இந்த ஜகத்து தோன்றுகிறது அப்படிங்கிறது அத்வைத சித்தாந்தம் அப்புறம் மாயை தான் பரிணாமி உபாதான காரணமாகவும் அந்த மாயையில் பிரதிபிம்பிக்கிற சைதன்யந்தான் நிமித்த காரணமாகவும் சொல்கிறோம் இந்த இடத்துல நிமித்த காரணத்தை புருஷன்னு வச்சுக்கணும் பிரகிருத்தியை மாயேன்னு புரிஞ்சுக்கணும் ஆக விவரத்த காரணமாக பிரம்மனை புரிஞ்சுக்கணும் நிர்வீகாரமாக இருந்தாலும் இதனுடைய அனுகிரகத்தினால்தான் அதில் க்ஷோபனம் ஏற்படுறது அசைவு ஏற்படுறது வைஷமியம்போ குணம் மூன்று குணங்களும் சஞ்சலிக்கிறதுனால தான் சிருஷ்டி வருது தூக்கத்தில் எல்லாம் மூணு குணமும் தமசு தான் பிரதானமாக இருந்தால் கூட எல்லாம் சாமியமாக இருக்குது அவக்தாவஸ்தா அப்புறம் ஒரு வைஷமியம் ஏற்பட்டு தான் வைஷமியம்னால் ஒரு மாடிஃபிகேஷன் அதெல்லாம் ஏற்பட்டு தான் இந்த கிரியேஷனே வருது அதுதான் சித்தாந்தம் இங்கே வந்து சர்க்ககாலே பிரகிருதி புருஷஞ்ச பிரவிஷ்யங்கிறது புருஷனுக்குள்ளே புருஷன்தான் பிரகிருத்தியில் பிரவிஷிக்கிறான்னு சொல்லுவோம் நாம் இங்கே அப்படி சொல்லலை ஆக இங்கே என்னென்னா பிரகிருத்தி புருஷஞ்சப் பிரவிஷ்ய அப்படின்னு சொன்னால் பிரகிருதிக்கும் பிரகிருத்தியில் புருஷனை கொடுத்து அனுகிரகம் பண்ணி அதிலேருந்து காரியத்தை பண்ணுறேன் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கணும் ஆ பிரகிருத்தும் புருஷன் சர்க இது பார்த்தது சர்க்க காலே புருஷஞ்ச பிரவிஷ்ய க்ஷோபயமாசை இது க்ஷோபனா பிரகிரும் புருஷஞ்சை பிரவிஷ்யாம் ஆத் பிரவிஷ்யாம் ஆத்மேச்சையாஹரி பிரவிஷ்ய க்ஷோபயமாச சர்க்ககாலே வியாய வியவு அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் இருக்குது அப்படின்னு கோட் பண்ணுற ராஜாரு ஆஹ க்ஷோபனஹாங்கிற சப்தத்துக்கு மாயையை க்ஷோபிக்கும்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டால் பரவாயில்ல பிரகிரும் புருஷம் பிரவிஷ்யன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு பிரமாணம் இந்த விஷ்ணு புராணத்தை வேற காட்டியிருக்கார் ஆக நம்ம சித்தாந்தப்படி அத்வைத சித்தாந்தப்படி எப்படி புரிஞ்சுக்கணும்னா பிரகிருத்தியும் புருஷனையும் ஏதாவது புருஷனுங்கிறது இங்கே வந்து நிமித்த காரணமாக இருக்கிற சகுண பிரம்மன் மாயாசக்தி பேசுகிற சக்தியும் பேசுகிறவனும் மாதிரி இந்த பேசுகிற சக்தியும் பேசுகிறவனும் இருக்கிற மாதிரி பேசுகிறவனையும் பேசுகிற சக்தியையும் இது பண்ணால் தானே நடக்கும் அது மாதிரி இதை இது இயங்கும்படி செய்கிறார் அதை தான் வந்து மாறாமல் இருந்துட்டு நிர்வீகாரனாக இருந்துட்டு மாறாமல் இருந்துட்டு இந்த மாறுகிறதுக்கெல்லாம் காரணமாக இருக்கார் அப்படிங்கிறது தாத்பரியம் இனி அடுத்தது தேவசப்து அர்த்தம் இதெல்லாம் சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன்னு பரவாயில்ல எதா தீவ்யதீ கிரீடத்தி विजिगीषते आत्मतयाद्योतते சாாதிஜிஷே அசுராஷு ஆமையாஸ் தேக்கோ மந்திரவாத் தவசப்க்கு அர்த்தஞ்சோர் உதவ க்ஷோனோ தவக்கு அர்த்தம் நிறைய அர்த்தஞ்சோர் தீவிய கிரீட் சர் அது ஒரு மீனிங் இல்லை கமா போட்டுக்கு போகிறோம் விஜிஷத்தை அசுராதீன் அப்புறம் வவரத்து சர்வூ ஆம்தையோத்தேயே ஸ்துத்தை சர்வதி துவ அப்படி இத்தனை சொல்கிறார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு அர்த்தம் சொல்கிறார் யாதொரு காரணம் பற்றி யதா எதான்னு சொன்னால் எஸ்மாத் ஹேதோ தீவ்ய கிரீடதி சர்க்காதிபி சர்காதிபி தீவ்யின்னா கிரீடத்தின்னு அர்த்தம் சொல்கிறார் தீவ் கிரீடாயாம் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கிறார் தீவ்ய தீவ்யங்கிறதுக்கு தேவசப்துக்கு தீவ்ய கிரீடதி இது தேவஹா எதுனாலேனா சர்க்காதிபிகி சிருஷ்டி இல்லை விளையாடுறாராம் மகா சிருஷ்டி இந்த சிருஷ்டி விளையாட்டு அழகிலா விளையாட்டுடையார் சொல்கிறார் கம்பர் அது மாதிரி சர்க்காதிபிகி சர்க்காதிபிகினா சிருஷ்டியாதிபிகி சிருஷ்டிஸ்திதி சம்ஹாரங்களால் விளையாடுகிறதுனால தேவன்னு பேர் அஹ தீவ்ய தீவ்யதிக்கு மீனிங் என்ன கிரீடத்தி அஹ தீவ்யி தேவஹா திவ்யத்தீ இது தேவஹான கிரீடதி இத்தி தேவா அப்படி அர்த்தம் விளையாடுகிறார் அப்புறம் அடுத்தது என்னென்னா அசுராதீன விஜிகீஷத்தை அசுரர்கள் முதலானவர்களை எல்லாம் வெற்றி கொள்ள விரும்புகிறார் தீய குணங்களை வெற்றி கொள்ள விரும்புகிறார் வெற்றி கொள்ளுகிறார் எல்லாத்தையும் விஜிகீஷத்தை அதாவது விஜய் அதாவது விஜி விஜி இது இச்சையை குறிக்கிறது ஜேத்தும் இச்சதி ஜிகீஷதி ஜேத்தும் இச்சதி ஜிகீஷதி விஜேத்தும் இச்சதி விஜிகீஷதி ஆக வெ வெற்றி அடையறத்துக்கு வெற்றி கொள்ள விரும்புகிறார் நன்றாக வெற்றி கொள்ள விரும்புகிறார் ஆஹா விஜேத்தும் இச்சதி விஜிகீஷத்தே யாரி அசுராதீன் இவஹா அவர் திட்டம் போட்டு தானே போகிறார் இவர்களெல்லாம் ஜெயிச்சாகணம் அப்படின்னு சொல்லி வேதத்துலேயே இந்த கதையெல்லாம் வருது அஹ விஜிகீஷத்தை அசுராதீன் சர்வபூதேஷு வியவஹரதி இது தேவ எல்லா சரீரத்துக்குள்ளேயும் இருந்துட்டு அவரோட அனுகிரகத்தினால்தான் எல்லாம் வியவகாரம் பண்ணுறது நான் பேசுகிறேன்னா பகவான் பேசுகிறாரான்னு கேட்டால் என்னோட வில்லில் நான் பேசுகிறேன்னா உள்ளுக்குள்ளே பக காட்ஸ் வில்லாக என்னோட என்னது என்னோடய இண்டிவிஜுவலோட வில்லான்னு கேட்டால் இண்டிவிஜுவலோட வில்லு ஃபங்க்ஷன் பண்ணணும்னா காட்ஸ் வில்லு வேணும் இல்லையா ஆ இந்த பகவான் அதிர்ஷ்ட ஆதாரமாக இருந்துட்டு நான் செயல்பட இந்த வெளிச்சம் இல்லைன்னா நம்ம காரியம் பண்ண முடியாது அது மாதிரி வெளிச்சத்துக்கு காரியம் பண்ணுறதுக்கு வெளிச்சம் அனுகிரகம் பண்ணுற மாதிரி பகவான் உள்ளே இருந்துன்னு அனுகிரகம் பண்ணுறார் ஆஹா ஆனால் அந்த விவகாரத்தையெல்லாம் என்ன பண்ணுறோம் எல்லாம் அவன் செயல் அப்படின்னு விடுறோம் அதான் அர்த்தம் சர்வபூதேஷும் விவகரதி நம்ம பண்ணுற பாவத்தையெல்லாம் அவர் தலையில் போட்டு என்ன புண்ணியத்துக்கு மாத்திரம் நம்ம சொந்தக்காரன் எப்படி சுகமாக இருக்கிறதுக்கு மாத்திரம் நம்ம சொந்தம் கொண்டாடுறது தப்பெல்லாம் வந்து நீயே பார்த்துக்கோனு அப்புறம் என் பாரத்தை அவர் மேலே போட்டுவிட்டேன்னா நல்லதாக போச்சு அவர் பண்ணார் அவர் தலையிலே போடு ஆகா வியவஹரதி சர்வபூதேஷு வியவஹரதி ஆத்மதையா தியோதத்தை ீதைய பார்க்குறோம் சுவாணி பாதம் தது ஓய்ரோமுகம் சர்வ்மல்லோக்கேத்திந்திரி சர்வேந்திரியவிவித்தம் அசக் சர்வச்சை நகுணம் எல்லாம் பகவான் பண்றாரா இல்லையா நான் பண்ற மாதிரி இருக்கு ஆனால் அவர் எதையும் பண்ணுறது அஹ்ஷு வவர்த்தி ஆத்மதையா தியோதத்தை மூணாவது இது ரெண்டு மூணு நாலாவது மீனிங் ஆத்மஸ்வரூபமாக சரீரத்தில் இருந்துட்டு நான் அகம் ஆத்மா குடே குடாக்கேஷ சர்வபூதாசயஸ்தா எல்லா சரீரத்திலையும் ஆத்மாவா இருந்துட்டு நான் விவகாரம் பண்ணுறேன் ஆத்மாவாக இருந்து பிரகாஷிக்கிறேங்கிறார் நாஹம் பிரகாஷ் சர்வச யோகமாயா சமாவ மூடோயம் நாபிஜானாதி லோகோ மாமஜம் அவ்யம் இல்லை கீத தான் ஆத்மதையா தியோதே ஸ்துத்தியை ஸ்தூயத்தை ஸ்துத்தியை ஸ்தூயத்தை ஸ்தோத்திரத்தினால ஸ்துதிக்கப்படுபவராக இருக்கிறார் கடவுள் ஸ்தோத்திரங்களால் ஸ்துதிக்கப்படுகிறார் அஹா தேவா சர்வற்ற கட்சதி தீவிய தீ கிஷோடர் எங்கும் அஹ தீவியத்தின்ங்கிறதுக்கு தேவஹாங்கிறதுக்கு தீவியத்தின் கிரீடத்தின்னு ஒரு அர்த்தம் விஜிகீஷத்தேன்னு ஒரு அர்த்தம் வவஹரத்தின்னு ஒரு அர்த்தம் தியோதத்தேன்னு ஒரு அர்த்தம் ஸ்தூயத்தேன்னு ஒரு அர்த்தம் ஸ்துதிக்கப்படுகிறார்னு அர்த்தம் ஸ்துன்வந்தி திவ்யை ஸ்தவை அப்படி சொல்லியிருக்கு அதனால அப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் சர்வற்றி ஆஹ தீவிய கிரீடு ஜிகீஷத்தை வவஹரதி தியோதத்தை கச்சதி ஸ்தூயத்தை இத்தனை மீனிங் சொல்கிறார் கேட்டால் தாத்தூனாம் அநேகார்த்தத்வாத் அப்படி ஒரு சூத் இது வச்சு தாத்தூனாம் அநேகார்த்தத்துவ தாத்துக்களுக்கு பல அர்த்தம் இருக்குது ஆகினாலும் இப்படி அர்த்தத்தை வச்சுன்னு இப்படிலாம் சொல்ல முடியுங்கிறதுக்கு ஆனால் அதுக்கு பிரமாணம் என்னென்னா ஸ்வேதாஸ்வத்த உபனிஷத் சொல்கிறார் ஏகோ தேவ சர்வபூதேஷுட சர்வூதாந்தராத்மா சாட்சி சேதா कर्माध्यक्षः கர்மா நிற அந்த மந்திரத்தை देवः பண்ட் மந்திரவாத்து அஹ உபவ यस्य அடுத்தது ஸ்ரீகர் यस्य गर्भे உதரா சாஸ்ரீகர்பாஸ் ஸ்ரீ அப்படின்னா என்னர்த்தம் விபூதி விபூதி விபூதி விபூதிர் பூத்தரேஸ்வரியம் அப்படின்னு சொல்லி அமரகோஷத்தில் இருக்குது ஆஹ் ஸ்ரீ விபூதி ஸ்ரீஹிங்கிற சப்தத்துக்கு விபூதி குளோரி மஹிமை எஸ் உதராந்தரே ஜகதிரூப்பூதி பல்வேறு வகையான இதெல்லாம் பகவானுடைய வயத்தில் இருக்குது இப்ப நல்லா நம்ம பகவானோட வயிற்றுக்குள்ளே தான் இருக்கும் இருந்துட்டு பகவானோட வயிற்றுக்குள்ளேந்துட்டு அக்கிரமம் பண்ணுறது அந்நியாயம் பண்ணுறது தர்மம் பண்ணுறது புண்ணியம் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கும் பகவான் வயிற்றுக்குள்ள எஸ் சதராந்தரை என்ன அர்த்தம்னா அதிஷ்டானம்னு அர்த்தம் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது கயிற்றில் பாம்பை போல ஆக எஸ்ய உதராந்தரே ஜகத்ரூபாக ஸ்ரீஹி விபூதி வர்த்தந்தே அதனால் என்னென்ன எஸ் கபே ஜூப்ப சாஸ்ரீகர் ஹிந்தில வந்து சம்சாரூப்பீன்புட்டீ விபூதி எஸ் உதராத்தரே விபூதி வியடிசுடர் லக்ஷ்மீசரஸ்வதிவசம்பூதிசோபாசு உபகரணவேஷரச்சி ீ பிரி அப்படின்னு ஒரு இது கோஷம் அபிதானோஷா விபூதி ஜகதிரூப்பே விராடாத்மனா அண்ணே அக்ன சுத்தை பவன கண்ட் பனசே கண்டே குஷ குக்ஷிஸ்தௌ கோஷாத் இந்த எஸ் ரெண்டு வந்துருக்கு இதில் அதுதான் ஸ்ரீஹி விபூதி எஸ் உதராந்தரே ஜகதிரூபா எஸ் கர்ப்பே ஸ்திதா சா ஸ்ரீகர்போபணா குமுரச் செயரவர் பெருமையை கருவில் கொண்டவர் அப்படின்னு தமிழில் போட்டிருக்கார் இந்த விரிந்த உலகமே அவரது பெரும் செல்வம் அவரது பெருமை களம் அதனை தன் அதீனமாக வயிற்றில் கொண்டவர் லக்ஷ்மியை கருவகத்தில் சிசுவைப் போல காப்பாற்றுபவர் அப்படிங்கிற அர்த்தம் கொடுத்துருக்கிறார் எஸ் வி ராதாகிருஷ்ணாஸ்திரிகள் ய எஸ் கர்பே ஸ்திதாக ஷஹ சீகர்பரமேஸ்வரக்காக அர்த்தம் பார்க்கலாம் பரமச்ச அசௌ ஈசான ஈசானசீலா பரமஸ்ச்ச அசௌ ஈசானசீல இது பரமேஸ்வர மேலானவராகவும் எல்லாவற்றையும் ஆளக்கூடியவராகவும் இருக்கிறார் அர்த்தம் பரமஷ அசௌ ஈசானசீலஸ்ச்ச பரமஷன்னா ஒசந்தவர் இவருக்கு மேலான உயர்வு உடைய உயர்வர உயர்நலம் உடையவன் ஆழ்வர் ஆஹ ஈசானசீலஸ் ஈசானசீலனாகவும் இருக்கிறார் எல்லாவற்றையும் ஆழக்கூடிய சக்தி படைத்தவராகவும் இருக்கிறதுனால அஹ பரமச்ச அசௌ ஈஸ்வரச்ச பரமேஸ்வர அடுத்தது இந்த இதிலேயே வியாக்கியானம் பண்ணுறார் சமம் சர்வூஷு திஷ்டம் பரமேஸ்வரம் இது பகவத் வச்சனாத் பகவானே பரமேஸ்வரங்கிற பதத்தை உபயோகப்படுத்துகிறதுனால கோட் பண்ணுறார் கீதையில் பதிமூணு இருபத்தி ஏழா ஸ்லோகம் சர்வேஷு பூதேஷு சமம் திஷ்டந்தம் பரமேஸ்வரம் சமமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை அப்படின்னு பகவானுடைய வச்சனம் கீதையில் இருக்குங்கிறார் அடுத்தது ஜகது உத்தௌ சாதகதமம் கரணம் ஜகத்தை தோற்றுவிக்கிறதுக்கான கருவியாக இருக்கிறார் சாதகமாக இருக்கார் சாதகத்தமம்ங்கிறார் மற்றதெல்லாம் சாதகம் சாதக தரம் சாதகத்தமம் இது சாதகத்தமம்னா ரொம்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஆகையெல்லாம் உயர்ந்த காரணமாக இரு காரணமாக கருவியாக இருக்கிறார் உலகின் படைப்பிற்கு உயர்ந்த காரணமாக இருப்பவர் உலகின் படைப்பிற்கு உதவியாக இருப்பவர் உதவியாக இருப்பவரில் உயர்ந்தவர் கருவியாக இருப்பதில் சிறந்த த தலை சிறந்தவர் அவருக்கு அப்புறம் கிடையாதுன்னு அர்த்தம் அவருக்கு மேலாக கிடையாதுன்னு அர்த்தம் உபாதானம் நிமித்தஞ்ச காரணம் கரணம் காரணம் கர்த்தாக்கு அர்த்தம் பார்க்குறோம் உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கிறார் நான் ரொம்ப விளக்கி சொல்ல வேண்டாம் நிறைய தடவை படிச்சுருக்கோம் நாம ஜகத்துக்கு உபாதான காரணம் விவர்த்தோபாதான காரணம் போட்டுக்கணும் அத்வைத சித்தாந்தப்படி விவர்த்தோபாதான காரணம் பரிணாமி உபாதான காரணம் விவர்த்தோபாதான காரணம் சைதன்யம் பரிணாமி உபாதான காரணம் மாயா நிமித்த காரணம் மாயா பிரதிபிம்ப சைதன்யம் ஆக உபாதான காரணமாகவும் நிமித்தஞ்ச காரணமாகவும் இருக்கிறார் அப்புறம் கரணம் காரணம் கர்த்தா கர்த்தாஸ்வதந்திரா அவ்வளோதான் இது ஒரு சூத்திரம் நான் அப்படியே கொடுத்துட்டாரது கர்த்தான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா நம்ம கர்த்தான்னு சொன்னால் செயல் புரிபவர்னு அர்த்தம் டூவர்ஷிப் அதுதான் கர்த்தாங்கிறோம் ஆனால் இங்கே ஸ்வதந்திரஹாங்கிறார் கர்த்தாசப்தத்துக்கு ஸ்வதந்திரஹான்னு அர்த்தம் யாரும் தூண்டி பண்ணுறதில்லை அவரே பண்ணுறார் அவர் யாரையும் சார்ந்திராத கர்த்தாங்கிறார் நம்ம வந்து ஒரு வேலை செய்யணும்னா யாரையா சார்ந்திருக்கணும் இப்போ இந்த கிளாஸ் நடத்தணும்னா எத்தனை பேர் சார்ந்திருக்க வேண்டியிருக்குங்கள் ஏன்னா இவ்வாறு சார்ந்திருக்கணும் இந்த வீடியோவை சார்ந்துருக்கணும் இந்த கிளாஸ் எல்லாம் போய் சேரணுமே எல்லோருக்கும் ஒரு காரியம் பண்ணணும்னா யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இன்டிபெண்டாக அசகாய சூரன்லாம் சொல்லுவார் அசகாய சூரனுக்கும் ஒரு சகாயம் வேணும் இன்னும் அவன் கொஞ்சம் அதிகமாக ஹெல்ப் இல்லாமல் நிறைய ஒரு பத்து பேர் பண்ணுற வேலையை அவன் ஒருத்தன் பண்ணுவானா இருக்கலாம் ஆனாலும் இன்னும் ரெண்டு பேர் அவனுக்கு ஹெல்ப்புக்கு வேணும் ஆனால் பகவான் அப்படி இல்லை சுதந்திர கர்த்தா இது சூத்துறதுலேயே இருக்குது அந்த கர்த்தாங்கிற லட்சணம் என்னென்னா இப்போ நம்மளும் அப்படி தான் இப்போ வந்து நீங்கள் க்ளாஸுக்கு வரலாம் வராமல் இருக்கலாம் கர்த்தும் அகர்த்தும் அந்நதாவாக கர்த்தும் சக்கியம் கர்ம ஆக கர்ம கர்த்த அதீனம் ஒரு வேலைங்கிறது வேலை பண்ணுறவனை பொறுத்து இருக்குது நமக்கு வில் இருக்கே அதனால தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறோம் பண்ணாமல் இருக்கும் என்ன ஓவரா சாப்பிட்றோம் சாப்பிடாமல் இருக்கும் அளவா சாப்பிட்றோம் எல்லாம் பண்ணுறோமே நமக்கு வந்து இந்த ஃப்ரீடம் இருக்குது அதுவும் இப்போ ஓவராகவே இருக்குது இப்போ ஃப்ரீடம் கொடுக்கலன்னா பெரிய தப்புது என்னது இண்டிவிஜுவல் ரைட்ஸ் எல்லாேருக்கும் அந்த இண்டிவிஜுவல் இம்பார்ட் ரைட்ஸ் கொடுக்கணும் ஸ்பேஸ் கொடுக்கணும் எல்லாருக்கும் ஆனால் பகவான் அப்படி இல்லை நீ ஸ்பேஸ் கொடுக்குறவனுக்கே அவர் ஸ்பேஸ் அவர் தான் அது இவனுக்கு தெரியல எனக்கு என்ன என்ன படைச்சி எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார் அதை நான் வந்து எனக்கு ரொம்ப என்ன பகவானாவது ஒன்றாவது எனக்கு இந்த கிரியேஷனில் எனக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்குதுன்னு நினச்சிக்கிறோம் கடைசியில் வந்து எதாவது வந்தால் தான் தெரிகிறது நமக்கு நமக்கு மேலே ஏதோ நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனடான்னு அப்புறம் பாட்டு பாடணும் ஆ பகவான் வந்து சுதந்திர கர்த்தா சுதந்திரமாக தந்திரம்னா டிபெண்டன்ஸ் ஸ்வதந்திரத்துக்கு ஆப்போசிட் பரதந்திரம் என்ன நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆற்றுல வேலைக்காரியை நம்ப வேண்டியிருக்கு அவளை டிபெண்ட் பண்ணி இவ்வளோ டிபெண்ட் பண்ணி வாழ்க்கை முழுக்க ஒரே டிபெண்ட்டாக இருக்கு சொல்கிறோம் இல்லையா சன்னியாசிகளுக்கே வேண்டியிருக்கு இதை எடுற அந்த கமண்டலத்தை என்ன ஆச்சபரம் வேணும்னா கமண்டலத்தை எடுக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும்ண்ணா அப்புறம் கேட்கணுமா என்ன எல்லோரும் இன்டி என்னது எல்லாரும் ஏதாவது ஒருத்தர் ச சார்ந்து தான் வாழ வேண்டியிருக்கு ஆனால் இமோஷனலாக இன்டிபெண்ட்டாக இருக்கலாம் ஃபிசிக்கலாக முடியாட்டால் கூட இமோஷனலாக நீங்கள் யாரும் வந்தாலும் சரி அமெரிக்காவிலேயே இருந்தாலும் சரி ஃபோன் பண்ணினாலும் சரி ஃபோன் பண்ணாட்டாலும் சரி நான் ஆனந்தமாக பகவானை நினச்சிட்டு விஷ்ணு சாஸ்திரநாமத்தை சொல்லிட்டு ஜென்மாவை பூர்த்தி பண்ண போகிறேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாளோ பெருமாளையும் விடுறதில்ல அவரை போய் அவனுக்கு சொல்லுமா என் பிள்ளைக்கு நீ சொல்கிறியா இல்லையா நான் எத்தனை நாளைக்கு தான் இப்படி இருக்கு ஏண்டா என்ன சரணாகதி பண்ணேன்டா அதை அன்னைக்கே பண்ணிவிட்டேன் நான் அன்னைக்கே சமாச்சரினம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டேனே அப்படின்னு அதுக்கப்புறம் எதுக்கு பிள்ளையை பற்றி கேட்குறேன் அப்படின்னா அது பெரிவாக சொன்னான்னு என்னவோ பண்ணினேன் மனசு பெருமாளையாக கேட்குறது பிள்ளையல்லவோ கேட்குறதுன்னா சொன்னேன்னு வச்சோங்களேன் நீங்கள்லாம் சொல்ல மாட்டேன் உங்களை பார்த்தா அப்படி கேட்குற மாதிரி இருந்தான நம்ம வந்து சுதந்திரமாக இருக்கணும்னா சுதந்திரமாக இருக்கிறவனே சார்ந்து இருக்கணும் இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னா யார் இண்டிபெண்ட்டாக இருக்காலோ அவளை டிபெண்ட்டாக இருந்தால் நமக்கும் இன்டிபெண்டன்ஸ் வந்துடும் புரியிறதோ அதுக்கு பகவானோட அனுகிரகம் வேணும் ஆகா பகவான் சுதந்திரமாக இருக்கார் யாருடைய உதவியும் இல்லாமல் அவர் காரியம் பண்ணுறார் தந்திரம்னாலே சார்ந்துருக்கிறதுன்னு அர்த்தம் சுதந்திரஹான்னு சொன்னால் தன்னுடைய காரியத்துக்கு தன்னைத்தான் சார்ந்திருக்கான்னு அர்த்தம் நம்ம பரதந்திரஹான்னு சொன்னால் அவவாலன்னு ஏகப்பட்ட பேரை டிபெண்ட் பண்ணி நம்ம லைஃப் ஓடுறதுன்னு ஒருத்தரையும் டிபெண்ட் பண்ண வேண்டாம் பகவான் நமக்கும் சுதந்திரத்தை கொடுப்பார் அதாவது அவர் எப்படி சுதந்திரமாக இருக்காரோ அப்படி நமக்கும் சுதந்திரத்தை விடுப்பாரு நான் சொன்ன மாதிரி இமோஷனல் இன்டிபெண்டன்ஸ் ஃபிசிக்கல் டிப இன்டிபெண்டன்ஸ் கிடைக்காது ஏன்னா ஏஜ் ஆக ஆக யாரையா டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியிருக்கும் ஒரு தடியாக தேவைப்படும் ஆனால் இமோஷனல் டிபெண்டன்ஸுக்கு பகவான் போகிறோம் அவரை டிபெண்ட் பண்ணியிருந்தால் அதுக்கு பக்கம் அது அவர் நம்மளை விட்டு பிரியவே மாட்டார் அது சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த செல்ஃப் டிபெண்டன்ஸ் காடு டிப்பெண்டன்ஸ் அப்படி சொல்கிறார் இல்லையா காடு டிபெண்டன்ஸ் இருந்துதுன்னா செல்ஃப் டிபெண்டன்ஸ் வந்துடும் என்னவ எனக்கு என்னையே நான் சார்ந்திருக்கேன் அதுதான் அர்த்தம் ஆகா கர்த்தாங்கிறதுக்கு ஒரே பதத்தில் போட்டார் ஒரு வேர்டு தான் கர்த்தா அப்படின்னு இருக்குது சாசனநாமத்தில் ஒரே பதம் ஸ்வதந்திரஹா அர்த்தம் சொல்லிவிட்டார் அடுத்தது கரணம் காரணம் கர்த்தா விக்கர்த்தா விக்கர்த்தாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லப்படுற விசித்திரம் புவனம் கிரியத்தை இது விக்கர்த்தா சேவான் விஷ்ணு இங்கே ஒன்று தான் இப்படி சொல்லியிருக்க விசித்திரம் புவனம் கிரியத்தை விக்கர்த்தா விக்கர்த்தான்னா என்ன விசேஷகர்த்தா விஷேஷகர்த்தா இல்லை விசித்திரமாக இந்த ஜகத்து இருக்க பார்த்தா என்னெல்லாம் விசித்திரமெல்லாம் இருக்குதுன்னு ஒரு பேர்டு பார்த்தேன் போன வாரம் ஆசிரமத்தில் தட்சிணாமூர்த்திக்கு பின்னால் இருக்குது பார்த்தா அதில் போட்டிருக்கிற அந்த கலர் இருக்கே அது ஒரு இளம் பச்சை ஒரு கொஞ்சம் என்னெல்லாமோ ஈஸ்ட்மென் கலர் என்னெல்லாமோ இருக்குது இப்படி ஒரு பேர்டு நான் பார்த்ததே இல்லை பார்த்தா அது வந்து உள்ளுக்குள்ளே இருக்க போகிறதுக்குன்னு நினச்சி அப்புறம் கண்ணாடிக்கு வெளியில் இருக்குது மரத்தை பறந்து போயிடுச்சு ஆனால் அந்த பேர்டோட இது மனதுக்குள்ளே பதிஞ்சு கொடுத்தோம் கலர்லாம் இப்படியெல்லாம் யார் அதுக்கு கலர் அடித்தா பெயிண்ட் பண்ணால் யோசிச்சு பார்த்தா இந்த கிளிக்கு யாருக்கு பெயிண்ட் அடித்தா காக்காய்க்கு என்னெல்லாம் விசித்திரமாக இருக்குது பிரபஞ்சத்தில் நம்மளே ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கோமா இமோஷனலி ஃபிசிக்கலி எல்லா அப்பியரன்ஸும் வித்தியாசமாக இருக்குது அதனால தான் எல்லாத்தையும் பார்க்க முடியுறது இல்லாட்டியும் இல்லை அப்படியே ஒரே மாதிரி இருந்ததுனாலலாம் சைனாக்காராக பார்த்தா நமக்கு யாராவது வித்தியாசம் தெரியுதா எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது ஒன்றும் தெரியாது நமக்கு எல்லாம் விசித்திரமாக அதை பார்த்தா பிரபஞ்சம் அது மாத்திரம் இல்லை ஒரு இடத்துல ஏலக்காய் முழைக்கிறது கீழே போட்டால் அந்த ஏலக்காய் முழைக்க மாட்டேங்கிறது அது இங்கே இருக்கிற ஏலக்காயோட சைஸ் வேறையாக இருக்குது வேறையாக இருக்குது தேங்காய் எடுத்துன்டா அதுக்கு மண்ணு போட்டால் கூடுறது இல்லாட்டி குறையிறது புதுசு புதுசாக இருக்குது மாடை பார்த்தா ஒரு விசித்திரமாக எதைத்தான் நம்ம வாழ்க்கையில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த வாட்ஸ்அப்பு இருக்குது ஃபோன் இருக்கே மகாவிசித்திர கர்த்தா இந்த கூகுள் இருக்கே ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் போடுறேனா பார்த்துருக்கே எனக்கு தெரிஞ்சால் காலம்பறை சாயங்காலம் கூட மாற்றிடுவோம் போட்ருக்கு ஆகையினால பாருங்களை ஒரு நாள் அப்படியே வந்து கிரியேட்டிவிட்டி இவனுக்கு கிரியேட்டிவிட்டியை கொடுக்குறதுக்கு ஒரு மூலம் எங்கேயோ உட்கார்ந்துருக்கே சடனாக எல்லாம் ஒர்க் அவுட்டாகிடுறது திடீர்னு போய்டுறது எல்லாம் காணாமல் போய்டுறது இப்படியே இருக்கார் ஒருத்தர் நான் அவர் பெரிய பெரிய ஸ்காலர் தெரியுமோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அவர்கிட்ட போய் கேட்டால் அவருக்கு என்ன ஒன்றுமே தெரியுது இல்லை நீங்கள் தான் எழுதி எழுந்த புத்தகம் அப்படின்னா அப்படி பார்க்குறாரு நம்மளை நம்ம யாருன்னு தெரியல இருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நன்னா இருந்தாரேன்னா அதுதான் பிரபஞ்சம் மகா விசித்திரமாக இருக்கு ஆஹ விக்கர்த்தா விசித்திரம் புவனம் கிரியத்தே இந்த விசித்திரமான பிரபஞ்ச சிருஷ்டியை பண்ணிகிட்டே இருக்கார் எத்தனை விதமான அனிமல் கடலுக்குள்ளே பார்த்தா ஏகப்பட்டது இருக்குது எல்லாம் பார்த்து பார்த்து அது அதுக்கு அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி வேணும் நம்ம விதவிதமாக ஃபுட்டெல்லாம் பண்ணி பார்த்துட்டுருக்கோம் சாப்பிட்ற மாத்திரையே கலர் கலராக இருக்குது எல்லாம் அப்படித்தார் போருமா நீங்கள் அதுக்கு மேலே பண்ணிக்கோங்க அதெல்லாம் விசித்திரம் புவனம் கிரியத்தை இது விக்கார்த்தா அது அது அதோடு இல்லையா சயேவ பகவான் விஷ்ணுங்கிறார் இது என்ன மீனிங்னே புரியல சயேவ பகவான் விஷ்ணு இது ஒரு புது வியாக்கியானந்தான் ஆஹா சாதகதமம் கரணம்னு பாணினி சூத்திரம் அது அப்படியே போட்டார் பிரகிருஷ்டம் சாதகதமம் கரணத்துக்கு பிரகர்ஷ வியாபாரவத்வம் பல பாணினி சூத்திரானுசார கரணநாமம் வித்பத்தை இதை ஜெகத் புத்த எல்லாம் கரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா சுதந்திர கர்த்தா கர்த்தாங்கிறதுக்கு சுதந்திர கர்த்தாங்கிறது சூத்திரம் அப்படியே போட்டிருக்காரு கர்த்தா சுதந்திர விகர்த்தா சஹேவ பகவான் விஷ்ணுங்கிறது தான் புரியல ஏதோ இவர் என்ன பண்ணியிருக்கார் பாருங்க இந்த இதில் உங்களுக்கு தெரியுறதா பேக்கெட்டில் போட்டார் ஏன்னா இது இதுன்னா திடீர்னு காரணமே இல்லை வருது இதில் இங்கே என்ன கொடுத்துருக்கு அயம் தனுரங்கிதா பாகம் கேஷுஜித் கோஷேஷு ந திருஷ்யத்தை சில புஸ்தகத்தில் இது காணப்படுறது இல்லை அப்படிங்கிறார் அதனால் சயவ பகவான் விஷ்ணுங்கிறதுக்கு அது வந்து திடீர்னு நடுப்பு வருது சில புஸ்தகங்களில் இல்லைங்கிறார் அதனால ஒன்றும் காரணமே இல்லாமல் இருக்குது விகர்த்தா சயவ் பகவான் விஷ்ணு ஆக இங்கிலீஷில் போடுவோம் ஹிந்தியில் போட்டுக்கோங்க இஸ்லியே வே பகவான் விஷ்ணுஹி விகர்த்தா ஹாய் அவ்வளோதான் பகவான் விஷ்ணு இது வந்து நம்மளும் ப்ராக்கெட்டில் தான் போட்டுக்கணும் ஏன்னா இதில் கனெக்ஷன் சரியாக தெரியல அவர் பகவான் விஷ்ணு தான் விஷ்ணு தான் இதை இவ்வளவும் வித்தியாசமாக படைச்சிருக்கார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ஏன்னா முதலியே விஷ்வம் விஷ்ணு வஷடட்காரஹான்னு வந்தாச்சு ஆக அந்த இடத்துல விஷ்ணு சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு சர்வம் வேவேஷ்டி இது விஷ்ணுவும் சொல்லியாச்சு ஆனால் இங்கே ஏதோ காரணமே இல்லாமல் இருக்குது அவரும் விவருத்திக்காரரும் இது வந்து சில புஸ்தகத்தில் காணப்படவில்லை இங்கே மாத்திரம் காணப்படுறது அது மாத்தமில்லை இது கனெக்ஷனும் தெரியல பரவாயில்ல நம்ம விட்டுருவோம் ககனஹாக்க அர்த்தம் பாபோம் ஸ்வரூபம் சாமர்த்தியம் சேஷ்டிதம் வா தஸ்ய ஜாத்தும் इति சாமர்த்தியம் சேஷித்தாத்துக்கேனா ககனசப்தத்துக்கு ஆழமானவர்னு அர்த்தம் அதனால் அவரோட நேச்சரும் சரி அவருடைய ஆக்டிவிட்டியும் சரி அவருடைய சாமர்த்தியத்தையும் சாமர்த்தியம் சேஷ்டி தம்பா அவருடைய திறமை அவருடைய செயல் அவருடைய அவருடைய சொரூபம் அவருடைய திறமை அவருடைய செயல் இதெல்லாம் யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது இறைவனுடைய வடிவத் இறைவனுடைய லக்ஷணத்தையும் இறைவனுடைய திறமையையும் இறைவனுடைய செயலையும் யாராலும் முழுமையாக அறிந்துவிட முடியாது உலகம் யாவையும் தாமுழ வாக்கலும் நிலைப்பறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே அதனால் இது என்னென்ன அவரை வந்து ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் முழுக்க முழுக்க சொல்லிட முடியாதுங்கிற அர்த்தம் ஆகா கிருஷ்ணர் கீதையில் சொன்ன மாதிரி என்னோடய பெருமையை என்னாலேயே சொல்ல முடியாது அது த மாணிக்கவாச்சகர் சொல்லுவார் தன் பெருமை தான் அறியான் அப்படிம்பார் அவருக்கே தெரியாதான் பகவானுக்கே தெரியாது அப்போ பகவானு அவரால் சொல்ல முடியாது என்ன அவர் அவ்வளோ காரியம் பண்ணிட்டு இருக்கிறவருக்கு இல்லை உங்கள் பயோடேட்டா உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லுங்கன்னா ஹுவர் யூ வாட் ஈஸ் யுவர் கெப்பாசிட்டி என்ன வாட் ஆர் யூ டூயிங் எல்லாம் இங்கிலீஷில் கேட்கணும் என்ன நீங்கள் யார் உங்கள் திறமை என்ன உங்கள் செயல்கள் யாவை அப்படின்னு கேட்டால் அவரால் சொல்ல முடியுமான்னு அவர் எத்தர் அவருடைய சொரூபத்தையும் சரி அவருடைய அன்பே எனது வடிவம் அறிவே எனது வடிவம் சொல்லலாம் அன்பே நான் அறிவே நான் அறமே நான் எல்லாம் அதுவே நானாக இருக்கிறேன் அப்படி சொல்லலாம் அப்படி சொன்னால் புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு வேணுமே நமக்கும் அந்த அனுகிரகம் வேண்டியிருக்கு ஆகவே அது மாத்திரமில்லை என்னால் எல்லாத்தையும் படைக்கவும் ஆக்கவும் அழிக்கவும் கொரானாவை அனுப்பவும் விட்ரா பண்ணவும் என்னால் முடியும் அப்படின்னாருன்னு வச்சு உங்களேன் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு கேட்போம் நம்ம அப்பப்போ நீ என்னை தெரிஞ்சுக்க எல்லாம் என்ன தப்பாம் யகமஹம் வருஷம் நிகிருண்ணாம் யுக்ஸ்ரிஜாம் யாச்சா நன்னாக வெயில் அடிக்கவும் வைப்பேன் அப்புறம் அத்தனையும் இது பண்ணி மழை பெய்ய வைக்கவும் செய்வேன் நன்னாக மழை பெய்ய வைக்கவும் முடியும் நன்னா உங்களெல்லாம் காயப்போடவும் முடியும் ரெண்டும் பண்ணுறதுக்கு முடியும் இத்தனை சாமர்த்தியம் இருக்குது அகடித ஹட்டனா சமர்த்தகா நடத்த முடியாததை நடத்தக்கூடிய சம் சக்தி உடையவன் ஏதோ கதையெல்லாம் சொல்லுவான் ஒரு மகாத்மா போய் ஒரு மகாத்மிட்ட கேட்டாரான் இந்த செம்பருத்தி பூ முடியுமா அப்படின்னு கேட்பார் கேட்பார் பகவான் நினச்சா என்ன வேணாலும் நடக்கும் அப்படின்னு விட்டார் நான் வந்து பார்த்தா எல்லா பூவும் சகப்பாக இருக்குது ஒரே ஒரு பூ வெள்ளையாக இருக்குது அது அப்படி தான் அதுக்கெல்லாம் லாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது யுக்திபூர்வமாக நம்ம புத்திக்கு தகுந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் புரியாது நம்ம புத்தி வந்து ரொம்ப ரொம்ப லிமிட்டட் அதனால தான் இந்த சாஸ்திரத்திலாம் டிபெண்ட் பண்ணி வாழறோம் நம்ம அடுத்தது அதனால் பகவானுடைய இதை யாராலேயும் ஆழங்காண முடியாது அதனால் என்ன பகவானை சரந் சார்ந்திருக்கிறத தவிர நமக்கு வேறு கதி கிடையாது அடுத்தது குஹா ூஹத்தை ஸ்ர்பீ மாயா விக்கோங்கிறதுக்கு அர்த்தம் குூ தாது பாடம் எல்லாமே கிராமத்தில் வச்சுன்னு போற கூகத்த நன்றாக கவர் பண்றது மறைக்கிறது அர்த்தம் எதெல்லாம் மறைக்கிறார்னா ஸ்வரூபாதி தன்னுடைய நேச்சரை மறைச்சுடுற அவருடைய இயல்பு ஸ்வரூபத்தை மறைச்சுட உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம் படைத்தவனை பார்க்கிறோமா படைப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறோமா படைத்தவன் படைப்பு முழுக்க நிறைந்திருக்கிறான் படைப்பு முழுவதும் படைத்தவன் நிறைந்திருந்தாலும் படைத்தவனை காணாமல் படைப்பையே பார்த்து அப்பா அம்மா வேணுமா அப்பா அம்மாவோடய ப்ராப்பர்ட்டி வேணுமான்னா ப்ராப்பர்ட்டியை கொடுத்த பிறகு அப்பா அம்மா வேணும்னா இருக்கட்டும் இல்லையா புரியுறதில்ல சிம்பிளாக சொன்னால் புரிஞ்சுடும் இதெல்லாம் புரிகிற விஷயமாக இருக்குது ஆகையினால் இப்போ நம்ம யார் கண்ணுக்கு தெரியுறான்னு பகவானுடைய சிருஷ்டியில் மயங்கி போயிருக்கோம் சிருஷ்டி கர்த்தாவை அதான் சொல்லுவா தோட்டத்தில் இருக்கிற தோட்டக்காரனை ஃப்ரெண்டு பிடிச்சி தோட்டத்தில் இருக்கிற பழத்தை எடுத்து சாப்பிடுன்னா இந்த தோட்டம் யாருது இது எத்தனை ஏக்கர் எத்தனை மரம் வச்சுருக்கா என்ன அதில் எவ்வளவு பழம் இருக்குது இது எங்கே மார்க்கெட் பண்ணுறா என்ன கொஞ்சம் வாயை மூடிண்டு எதாவது ரெண்டு பழம் வேணுன்னா சாப்பிட்டுட்டு போய்டும் இதெல்லாம் தேவையில்லாத வேலை இன்றைக்கி வாங்க போகிறியா தோட்டத்தை இல்லை சும்மா ஒரு க்யூரியாசிட்டி என்னத்துக்கு அந்த க்யூரியாசிட்டி அந்த க்யூரியாசிட்டினால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது க்யூரியாசிட்டி இருக்கக்கூடாதா சரி க்யூரியாசிட்டியை வந்து எதுக்காக இருக்கணும்னு ஒரு முறை வேணுமா அதனால தான் என்ன நீ தப்பாக அன்றைக்கி சொல்லிட்டேன்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு சண்டைக்கு வந்துடுவோம் துக்கத்துக்கு என்னெல்லாமோ காரணத்தை நாமளாகவே வலிஞ்சிக்கிட்டு எடுத்துக்கிறது அப்படிலாம் இல்லாமல் எதுக்கு சொல்கிறேன்னா பகவான் தன் மறைச்சுன்னு இருக்காராம் படைப்புக்குள்ளே தன்ன மறைச்சுன்னு இருக்கார் அதனால் நம்ம என்ன பண்ணணும் அந்த படைப்பில் ஊடுருவி இருக்கிற தத்துவத்தை கவனிக்கணும் அப்படி தான் உபனிஷத்துக்கள்லாம் சொல்லியிருக்கு இந்த படைப்பு படைப்பில் எல்லாம் வியாபம் உண்ணிலும் எண்ணிலும் தூணிலும் துரும்பிலும் மண்ணிலும் வெண்ணிலும் வியாபித்திருப்பவனை கவனி அது ஆனந்தமூர்த்தி இதில் ஏதாவது பார்த்தேன்னா இது துக்கம் கலந்ததாக இருக்கும் ஆனால் நிஜ மாயையாங்கிறார் நிஜ மாயையா அதனால தான் பகவான் சொல்கிறார் யோக மாயா சமாவ் தா நான் வந்து என்னென்ன நாகம் பிரகாஷ சர்வசிய என்ன தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கிறவனுக்கு தான் நான் வெளிப்பட்றேன் ஆனால் மற்றவர்களெல்லாம் என் படைப்புலேயே மயங்கி போயிருக்கிறார்கள் ஆஹா நிஜ மாயையா ஸ்வரூபாதி சம்வருணோதி கூகத்தே சம்ருணோத்தி இஹஹா குஹனாக இருக்கிறார் குஹன்னா சாதாரணமாக குகையில் இருப்பவர்னு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல அந்த அர்த்தம் சொல்லலை முகனு முருகனுக்கு சொல்கிறோம் குஹஹான்னு ஆனால் இங்கே குஹகாங்கிறதுக்கு அர்த்தம் அனைத்திலும் தன்னை தன்னை தன் மாயையால் மறைத்திருப்பவர் தன்னை தன் மாயையால் மறைத்து கொண்டிருப்பவர் கிருஷ்ணரே சொல்கிறார் இல்லையா தெய்வி ஹேஷா குணமயி மமமாயா துரத்தியா என்னுடைய மாயை கடத்தற்கு அரியது மாமேவ ஏ என்னையே பகவானே உன் மாயையை விளக்கு எனக்கு உண்மை தரிசனத்தை கொடு அப்படின்னு சொன்னால் புரிய வைக்கிறார் தத்துவத்தை மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தி தே அதுக்கடுத்து என்ன சொல்கிறார் கவனிக்கணும் ஆனால் என்ன சரணாகதி பண்ணுறதில்ல நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமாக மாயையா அபகிருத்த ஜானாக என்னோடய மாயையில் மயங்கி போயிருக்கேன் நான் அறிவை கொடுத்துருக்கேன் அந்த அறிவை கொடுத்து நல்லா புரிஞ்சிக்கப்படாது வாழ்க்கையை அதை புரிஞ்சிக்காமல் எதை அறியக்கூடாதோ அதெல்லாம் அறிஞ்சுண்டு எதை அறியணுமோ அதை அறியாமல் இந்த மாயையில் சிக்கி அவஸ்தைப்படுகிறான் அதனால் குஹகா குஹஹான்னா என்ன அர்த்தம் தன் தன்னுடைய ஸ்வரூபம் முதலானவைகளை தன்னுடைய மாயையால் மறைத்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஸ்லோகம் அதே கோட் பண்ணியிருக்கார் நானே கவனிக்கல நாஹம் பிரகாஷ் நாஹம் பிரகாஷ நாஹம் பிரகாஷ் சர்வச மாயா इति வச்சனாத் அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டார் சர்வசிய அகம் ந பிரகாஷா எல்லோருக்கும் நான் விளங்குவதில்லை புலப்படுவதில்லை ஏனென்றால் யோக மாயா சமாவதா அகம் என்னை சார்ந்துள்ள யோக மாயையினால் மறைக்கப்பட்டிருக்கிற நான் சூரியனுடைய அருளால் தோன்றிய மேகங்கள் சூரியனை மறைத்திருப்பதைப் போல சூரியனை மறைக்கிறதா நம்ம கண்ணை மறைக்கிறதா என்ன நம்ம கண்ணை மறைக்கிறது அது மாதிரி நம்முடைய அறிவுக்கண்ணை மறைக்கிறது நம்ம இது உலகத்திலேயே இது பரமசாஸ்வதம் நினச்சி நோடுறோம் யோகமா இது பகவத்வச்சனா அடுத்த ஸ்லோகம் துவரஸ்பஷ்ட துஷ்ட்புஷ்டுண புவசாயம் சின் விவசாய சாதாரண விவசாய சப்தத்துக்கு உறுதினு அர்த்தம் தமிழில் விவசாயம்னா என்ன அக்ரிகல்ச்சர் விவசாயி விவசாய விவசாயின்னு சொன்னால் என்ன அர்த்தம் உறுதியானவன் விவசாயன்னா உறுதியான செயல் வீட்டிலே பார்க்குறோம் விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன அந்த இடத்துல விவசாய சப்தத்துக்கு நிச்சயம்னு அர்த்தம் அதாவது தெளிவாக இருக்கான்னு அர்த்தம் தன்னுடைய முடிவில் தெளிவாக இருக்கான் குழப்பம் இல்லாமல் இருக்கான் அது கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்றார் ஏகேக குருநந்தனு அதாவது அறிவுடை புத்திசாலித்தனமாக இருக்கிறவனுக்கு ஒரே லட்சியம்தான் ஆனால் வந்து என்னது நான் திடீர் திடீர் மாற்றிக்கிறான் கடைக்கு போனால் முதல்ல ஒன்று எடுத்து பார்க்குறான் இது நல்லா இருக்குங்கிற அதை விட இன்னொன்று பார்த்தோன்னே அதை வச்சுட்டு அதை எடுக்கிறான் ஏதோ ஒன்று உருப்படி ஏதோ ஒன்று வாங்கணும்னு வந்து சொன்னான்னா ஏ இந்த உடம்பே ரொம்ப நாளைக்கு இருக்கப்பறத்தில் ஏதோ ஒன்று வாங்கி உபயோகப்படுத்தணும் அப்படின்னா இல்லை சுவாமி அதுலெலாம் ஒரு இது வேண்டாமா அப்படின்னு சொல்லி அதை பார்த்து இதை பார்த்து இதை பார்த்து சொன்னலாமல் பார்க்குறோம் இல்லையா இருக்கணும் அதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லலை இதே வேலையாக இருக்கப்படுது நகை கடைக்கு போனால் மூணு நாள் ஆச்சுன்னா அதே வேலையாக இருக்கப்படாது ஏதோ ஒன்று இந்த கல்யாணம் பண்ணுற விஷயம் இருக்கே ஒரு காலத்தில் நிறைய பேர் இருப்பா எல்லாம் டக் டக்குன்னு முடிஞ்சு போயிடும் இப்போ அப்படி இல்லை ஒன்று ஒன்றும் பெரிய விஷயம் அது ஒரு சோசியல் விஷயம் ஆகிடுறது கல்யாணம் நிச்சயதார்த்தமே கல்யாணம் மாதிரி ஆகிடுச்சு நிச்சயதார்த்தம் ஒரு காலத்தில் சிம்பிளாக இருந்தது உங்கள் கல்யாணம்னா அப்படி தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் இப்போ நிச்சயதார்த்தமே பெரிய கல்யாணம் நடத்த வேண்டியிருக்கு அது ஏன்னா இது எதுக்கான எனக்கும் புரியலை நிச்சயதார்த்தம் கல்ச்சர் எப்படி வந்ததுன்னு தெரியல புதுசாக டெவலப் ஆச்சு அப்புறம் அது கேட்டால் என்கேஜ்மெண்ட்டுங்கிற அது எல்லாேருக்கும் சொல்லணும் அது முதல்ல அப்படியே கல்யாணம் பண்ணி முடிச்சுட வேண்டியதானே அதுக்கப்புறம் வேறு அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எப்போ கல்யாணம் இப்போ கல்யாணம்னு ஏன்னா ஆல்மோஸ்டாவா பேசிகிட்டு தான் இருக்கா பழகின்னு தான் இருக்கா ஊரை சுற்றி என்ன வேண்டி கிடக்குது கல்யாணம் என்னமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காத மாதிரி பேசாத மாதிரி விசித்திரமாக இருக்குது அதுதான் பகவான் சொல்லியிருக்கார் விகர்த்தா இது ஒன்று அதுக்கு ஒன்று ரிச்சுவல் ஓட்டு இது பண்ணி அவன் சில பேர் சொல்கிறான் கடலுக்கு அடியில் நிச்சயதார்த்தங்கிறான் பணம் நிறைய இருக்கும் இல்லையோ கடலுக்கு அடியில் அப்புறம் பிளேனுக்கு இதுக்கு நிச்சயதார்த்தங்கிறான் எங்கேலாமும் நிச்சயதார்த்தம் ஸ்பேஸில் போய் தாலியை கட்டினான்னா என்னவோ பண்ணுற போட்டான் கடைசியில் இங்கே வந்தாச்சுன்னா ஒரே மாதத்தில் என்னதுன்னா கோர்ட்டுக்கு போயாச்சு அக்னியாவது அக்னி பகவான் சாட்சியாக சூரிய பகவான் சாட்சியாக ரொம்ப சொன்னால் நல்லா இருக்காது போர் இப்போ என்ன சம்வின் மாத்திர ஸ்வரூபத்துவார் ஏன்னா அந்த இதுக்கு சொல்லப்போனேன் பகுஷாக்கா ஹனந்தாஷ்ட புத்தையோ வியவசா அவ்வியவசாயினா ஒரு உறுதியே இல்லாதவனுக்கு பல கிளைகள்ங்கிறார் கிருஷ்ணர் பகுஷாக்காக சரி ஏதாவது பகுஷாக்கா இருந்தாலும் குறைச்சலாக இருக்குமாண்ணா எண்டு லசுனு உடல் அனந்தாஷ்ட இங்கே என்ன சொல்கிறாருண்ணா எது உண்மையிலேயே நிச்சயமாக எப்பவும் இருக்குது நான் ஒன்று நிச்சயம்ப்பா நான் இருக்கேங்கிறது நிச்சயம் எனக்கு என்னெல்லாம் நிச்சயம் இருக்குது இல்லைங்கிறது வேறு நிச்சயம் நான் இருக்கேங்கிறது ஒன்று நிச்சயம் அந்த நான்ங்கிறது என்ன அது சொல்கிறாருங்க சம்வின் மாத்திர ஸ்வரூபத்வாத் விவசாயம் அதெல்லாம் புதுவ விதமான அர்த்தங்கள் சம்பின் மாத்திரம்னா என்ன அர்த்தம்னா ப்யூர் கான்ஷியஸ்னஸ் விவசாய விவசாய இஸ் இக்குவர்டுன்னு நான் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் ஓன்லி அப்படின்னு எப்படி நினைப்பேன் தூய உணர்வே விவசாயா என்ற சொல்லால் அழைக்கப்படுகிறது விவசாயினே நமஹா விவசாயாய நமஹா அப்படின்னு சொன்னோம்னா எது எதுக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னா சைத்தன்யத்துக்கு தான் அர்ச்சனை பண்ணுறோம் கான்ஷியஸ்னஸ்க்கு தான் Salutations or prostrations to pure consciousness. Who is pure consciousness now? Myself now. That's how you understand. Samvinmatraswarupatwaath. Samvith. Vithu is what is happening? Ariyardhu. Samvithu is what is happening. What is happening? I am living in the world. I am living in the world. I am ready. இத்தனை வெயிட்டா இல்லை நான் இண்டிவிஜுவலாக தூங்குகிற போது இண்டிவிஜுவலாக காணும் இது மாதிரி க்ளாஸ் கேட்குற போதே சமாதிக்கு போய்ட்றேன் அப்போ வந்து இண்டிவிஜுவல் வந்து ரியலாக அன்றியலா ஆனால் ஒன்று தெரிகிறது இது ரியலாக அன்றியலான்னு கேட்குற ஒரு தத்துவம் நான் தான் நான்கிறது உண்மையாக பொய்யாங்கிறத ஒரு நான் இருக்கே நான் என்பது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற விசாரிக்கிற ஒரு நான் எந்த நிலையில் இருக்குது உறக்கத்தில் இருக்கா விழிப்பில் இருக்கா விழிப்பில் தான் இருக்குது முழித்த உடனே எனக்கு இந்த நான் நான் அத்தனை பேரும் விவகாரம் பண்ணிகிட்டு இருக்கோமே இந்த நான்கிறது என்ன நான்கிறது இருக்கா இல்லையா இருக்குது நீ ஆனா பெண்ணா அப்புறம் வந்து பிராமணனா ஷத்ரியனா வை மொழி இனம் எல்லாம் இதெல்லாம் வந்து ஏன் இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் இருக்கேன் எல்லார்ட்டையும் நான்கிறது காமன் அதனால தான் அதுக்கு ப்ரோ நவன் அந்த நான்கிறது வந்து எது குறிக்கிறதுன்னா சாஸ்திரப்படி செய்த உணர்வை மாத்திரம் குறி குறிக்கிறது நான்கிறது உடம்புலேருந்து உண்டாகிறது இல்லை நான்கிறதுல உடம்பு கற்பிக்கப்பட்டிருக்குங்கிறது தான் அத்வைத சித்தாந்தம் நான்கிறதுல உடம்பெல்லாம் உலகங்களெல்லாம் இன்க்ளூடிங் காட் எல்லாம் அதில் தான் கற்பிக்கப்பட்டிருக்கு நான்கிறது உண்மையிலே உணர்வுங்கிறது புரிஞ்சாச்சுன்னா நான்கிற வேர்டுக்கும் மீனிங் கிடையாது நான்கிற வேர்டும் தேவையில்லை மீனிங் கிடையாது இல்லை தேவையில்லை அதைத்தான் இங்கே சொல்கிறார் சம்வித் இப்போது என் உடம்புக்குள்ளே என்னெல்லாம் நடந்துட்டுருக்குது தெரியல ப்ளட்டில் சுகர் லெவல் எப்படி இருக்குன்னா ஒரு பார்க்க வேண்டியிருக்கு உடம்புக்குள்ளே தானே ப்ள உனக்கே தெரியாதான்னா அது அப்பப்போ ஒரு மாதிரி இறங்குறது மேலே ஏறது ஏதோ அது ஒன்று தெரியுறது ஆனால் உடம்புல சுகர் எவ்வளோ லெவலில் இருக்குதுன்னு எப்படி தெரியும் அதுக்கு ஒரு நேரம் டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அவன் ஒருத்தன் சொல்கிறான் இந்த விரலில் பார்த்ததுக்கப்புறம் இந்த விரலில் பாருங்கிறான் இதுக்கு இதுக்கு ஐம்பது இது வித்தியாசம் வருதுங்கிறான் என்னமோ ஒரு ஒருத்தரும் சொல்லியிருக்கேன் உண்மையை ஒரு மித்துங்கிறான் ஒருத்தன் அது சௌரியமாக இருக்குது நிறைய பேருக்கு எப்படி இருந்தால் என்ன அப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா உடம்புக்குள்ளே என்ன நடந்துன்றிருக்கு தெரியாது ப்ளட் வெசல்லாம் எப்படி போயின்ட்டுருக்கு என்னெல்லாம் நடந்துன்றிருக்கு தெரியாது திடீர்னு ஒரு வருஷம் கழித்து ஏதோ டெஸ்ட் பண்ண போனால் உனக்கு ரெண்டு வருஷமாகவே இது இருக்குன்னா எனக்கு தெரியலையா உனக்கு தெரியாமல் தான் இருக்கும் அதுதான் உன் கர்மா இப்படி தானே சொல்லுவா எதோ ஃபீலிங் இருந்தால் தானே டாக்டர்கிட்ட போவோம் ஒன்றுமே இல்லாமல் நர்மா இருக்கிறன்னா இருக்கோம் தான் இருக்கோம் ஆனால் நமக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் இருந்துட்டுருக்கு தெரியல எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் நான் உடம்புக்குள்ளே என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது நம்ம மனசுக்குள்ளே என்னெல்லாம் எப்பப்போ எது நடக்க போகிறதுன்னு நமக்கு தெரியாது இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் கழித்து நம்ம எப்படி நம்ம மனசு மைண்ட் செட்டு எப்படி இருக்குன்னு தெரியுமா நமக்கு நாளைக்கு தெரியாது சாயங்காலம் தெரியாது அது தெரியாது ஆனால் ஒன்று தெரியும் நான் இருந்தேன் இருக்கேன் இருக்கக்கூடும் இந்த நான்கிறது தெரிகிறதா இல்லையா அதுக்கு பேர் தான் சம்வித்துன்னு பேர் அதனால் என் உடம்பை பற்றி என்னால் தெரிஞ்சுக்க முடியாது என் மனசை பற்றி என்னால் தெரிஞ்சிக்க முடியாது தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறதும் தேவையில்லை இன்றைக்கி நன்னா வச்சுக்கிறதுக்கு நான் பழகிக்கணும் அவ்வளோதான் நாளைக்கு எப்படி இருக்குங்கிறது இன்றைக்கி இருக்கிறத பொறுத்து சில சமயம் அமையலாம் அதுக்கு மேலே கர்மா எப்படி இருக்கோ தெரியாது அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் அதை நான் ஒத்துக்கிறதுக்கும் நான் இப்போ ரெடியாக இருக்கேன் அதுதான் ட்ரெயின் பண்ண முடியும் என் மைண்டை என்ன ட்ரெயின் பண்ண முடியும்னா நான் இவ்வளோ நான் ஃப்யூச்சரில் நான் என்னோடய லைஃப் எப்படி இருக்குமோ அதுக்கு நான் இப்போ ட்ரெயின் பண்ணிக்கலாம் இந்த ட்ரெயின் பண்ணது அங்கே அப்போ கிளிக் ஆகுமான்னா தெரியாது அப்போ நான் ஒரு பிடிப்பே இல்லாமல் போயிடுமே சுவாமி ஜெயின்னா அதுதான் அதுக்கு எல்லாத்துக்கும் தயாராக ப்ரிப்பேர்டாக இருக்கிறது நான் இதோட சம்பந்தப்பட்டதில்லை எதுனா அதுக்கு தான் வேதாந்தத்தில் அதெல்லாம் சொல்கிறோம் நீ நான் இப்படி இருந்தேனே எப்படி இருந்தேன் இந்த ஞானம் ஒன்று இருந்தால் போகிறோம் அதாவது ஞானந்தான் நான்கிற ஞானம் இருந்தால் போகிறோம் அறிவே நான் என்கின்ற அறிவு மட்டும் இருந்தால் போதுமானது அந்த அறிவும் கூட காணாமல் போய்விட்டால் என்ன பண்ணுவதுன்னா அதை பற்றி இப்போ நோ யோசித்து அன்னைக்கு இல்லாமல் போச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா அப்போ நீயே இல்லைங்கிறதானே அறிவே அன்னைக்கு இப்போவே நீ இல்லைன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் எப்படி இருக்குது பாருங்க இப்போவே நீ இல்லைங்கிறேன் அப்போவும் நீ இருக்கவா போகிறேன் சுவாமி ரொம்ப குழப்பிறகு அப்படின்னு நான் ஒன்றும் குழப்பில் உனக்கு புண்ணியம் இருந்தால் புரிஞ்சுடும் நான் ஃப்யூச்சரில் நான் வந்து அப்படி இரு இந்த ஞானத்தோடையே நான் இருப்பேனோ சுவாமிகளே கடைசி வரைக்கும்னு ஏன்னா நான் ஈஸ்வரனா எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை இல்லை நீங்கள் ஈஸ்வரனாக தான் இருக்கணும் நீ உன்னோட ஆட்டிடியூடு நல்லது நானும் உன்னை ஈஸ்வரனாகவே நினைக்கிறேன் ஆட்டிடியூடு நல்லது ஆனால் ஃபேக்ட்னு ஒன்று இருக்கோ இல்லையோ அது பாவனையாக இருக்கலாம் உண்மை சத்தியமாக இருக்கலாம் அதெல்லாம் வேறு விஷயம் சில இடத்துல சொல்கிறேன் அதுக்காக ப்ராக்டிக்கல்னு சொன்னால் அதுக்கும் கேள்வி வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு தான் பேசவே விடாது ஆ சம்பின் மாத்திர ரகுதிஷதிக்கேந்திருஷோ மாயா சன்மக்கண சன்மாவிவா ஜாங்க சர்வஸ்வாஸ்வா வவத்தனம்துரீகோதி மாதிட்ட இல்லை இல்லை அது இல்லை மாறிப்பிடுத்துமான அது அப்படியா இல்ல இல்லம்மா பாலியாதிஷப்பி ஜா் ஆதிஷு தாஸ்வாஸ்வபி வத்தமானம்துரந்தம் சதா ஓ சிபுருவான் நான் வேற நினச்சினேன் பரவாயில்ல ஆக சம்மின் மாத்திர ஸ்வரூபத்வாத் விவசாயா விவசாயங்கிற சப்தத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் சொல்லியிருக்கார் ரொம்ப ரேர் சாதாரணமாக விவசாயான்னு சொன்னால் ஃபோம் ரொம்ப ஃபோமாக இருக்கான் ரொம்ப கன்விக்ஷனோடு இருக்கான் உறுதியாக இருக்கான் அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்கிறது ஆனால் அதை சைத்தன்யத்தில் சொல்லியிருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அர்த்தம்தான் அடுத்தது விவஸ்தானகா விவஸ்தானகாக்கு பாருங்கள் எல்லாம் எல்லாம் விவஸ்தா பிரமுகமாக இந்த ஆர்எஸ்எஸ்லாம் அப்படின்னு எல்லாத்தையும் வவஸ்தை பண்ணுறது ஆர்கனைசர் யவஸ்தானகான்னு சொன்னால் புரியறது இல்லையா எல்லாத்துக்கும் விவஸ்தை பண்ணியிருக்கே அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அதுக்கு ஒரு விவஸ்தை வேணும் என்ன வியவஸ்தை இருந்தால் கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லாதவன் விவஸ்தை கெட்டவன் அப்படின்லாம் சொல்கிறா பாருங்க வியவஸ்தான் இந்த ஆர்கனைஸராக இருக்குது ஆர்கனைசேஷன் பகவான் என்ன பண்ணிருக்காருனா எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கார் எப்படியோ கவர்மெண்ட்டு எல்லாம் நடந்துட்டுருக்கேன் தப்போ ரைட்டோ போயின்னு இருக்கேன் விவஸ்தை இருக்குது கோர்ட் இருக்குது போலீஸ் இருக்குது எல்லாம் இருக்குது எப்படி இருக்கோ எப்படி இருக்கட்டும் ஆனால் இருக்குது வியவஸ்தானா ஆனால் அவர் எப்படி ஆச்சாரியார் வியவஸ்தானத்தை பற்றி எப்படி சொல்கிறார் பாருங்க எஸ்மின் வியவஸ்தி சர்வஸ்யும் इदूर मीनिंग, लोकपालादी, अधिकार, जरायुज, வஸ்னூர் மீனிங் லோக்கப்பலாதி அதி ஜராயுஜ அண்டஜ உஜ பணக் வைஷ்ஷூ அவந்தரவிரமச்சாரிஸ் सन्यास, विभज्य करोति वा ம தர்மா விஜிய கரோஸ்னா कर्तरी லியு பிரத்தய கிராமர் பாயிண்ட்டுன்னு சொல்கிற எஸ்மின் வியவஸ்திதி சர்வச இதி வியவஸ்தானா சர்வசிய வியவஸ்திதி எஸ்மின் அதாவது எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்குங்கிறது யார்கிட்ட இருக்கோ எவரிடத்தில் இருக்கோ அவருக்கு பேர் வியவஸ்தான ஆக இந்த வியவஸ்தையெல்லாம் எவரை சார்ந்திருக்கோ அவருக்கு பேர் வியவஸ்தானகம் இது ஒரு மீனிங் ரெண்டாவது மீனிங் என்ன சொல்ல போகிறாருன்னா எல்லாத்தையும் வியவஸ்த பண்ணியிருக்கிறவர் அதனால் வியவஸ்தானக சொல்கிறார் ஆகா வியவஸ்தையெல்லாம் யாரை சார்ந்திருக்கிறதோ அவர் வியவஸ்தானகா எவரால் இந்த வியவஸ்தைகளெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறதோ அவர் வியவஸ்தானகா அப்படி ரெண்டு அர்த்தம் சொல்லியிருக்கார் ரெண்டாவது அர்த்தத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் இந்த அளவில் நிறைய விஷயம் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரப விஷ்ணு மகேஸ்வரம் அனைம் நருஷோத்தமம் நமோஸ்வன் சகசிரமூரவே சகசிரே புருஷா சாஸ்வ नमः சகசிரோட்டிதாரிணே की